ஓம் நமோவிசம்பிராய கத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவ் வாஹமஸ்மி ஓஸ்தேத்துமே सच्च சேத்து சேத்துக்காஸ் விபா ஜா அச்சித்தன்பூத்தே கௌடபாச்சாரியர் அஜாதி சித்தாந்தத்தை நன்கு திரும்ப திரும்ப மனதில் பதியும் வண்ணம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அசத்தில் அசத் தோன்ற முடியாது அசத்திலிருந்து இருந்து சத்தும் தோன்ற முடியாது சத்துல இருந்தும் சத்து தோன்ற முடியாது சத்துல இருந்தும் அசத்து தோன்ற முடியாது எனவே காரண காரிய பாவமே கிடையாது இந்த காரண காரிய பாவம் மித்யா ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நாம புரியாமல் இதில் சிக்கக்க கூடாது இந்த வாழ்க்கையை ரொம்ப உண்மைன்னு நினச்சி இந்த வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களெல்லாம் நினச்சி நாம் நமக்கு வ காரியங்களெல்லாம் விழுங்கும் நமக்கு வரக்கூடிய சுகதுக்கங்களையெல்லாம் சத்தியம்னு நினச்சி நாம் ஏமாந்து போயிடக்கூடாது எப்படி இந்த சினிமாவை பார்க்குறோம் சினிமாவோ சீரியலையோ பார்க்குறோம் அதை பார்க்கற போதே நமக்கு அது வந்து மனசில் உட்கார்ற போதே தெரியும் இது வந்து உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சுதானே பார்க்கிறோம் அது உண்மை இல்லைன்னு தெரியும் ஆனால் இது உண்மைன்னு சொல்லிடக்கூடாது இதுவும் பொய் தான் அதுவும் பொய் தான் ஆகவே எல்லாம் பொய் பொய்யிலிருந்து தான் இன்னொரு பொய்யை பார்த்துட்டு இருக்கோமே தவிர இத பொய்ன்னு நம்மளால சொல்ல முடியல ஆனால் சொப்னத்தை பொய்னு சொல்றதுக்கு முடிகிறது பொய்யுங்கிறதுக்கு தேவையில்லை பொய்யு நிரூபிக்கிறதுக்கு தெளிவு தேவைப்படும் சொல்லலேன்னு சொன்னா நமக்கு சொப்னம் இத்தியாத்வம் புரியாது உச்சித கால அபாவாத் உச்சித தேச அபாவாத் கேவல விற்பி பாவா வெறும் விற்பிதான் மனோவிறிதாங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்தை தெளிவுபடுத்துவது சாஸ்திரம் நமது அனுபவத்தை நமக்கு தெளிவாக புரிய வைப்பது சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்தினுடைய உண்மை தன்மையை தெளிவாக விளக்குவது சாஸ்திரம் இது எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் உண்மை இல்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவது படிக்கலாம் நம்முடைய அனுபவத்தில் கிளாரிட்டி இருக்காது அதுவும் அது சாஸ்திரத்தையே கிளியரா படிக்கணும் அது இன்னொன்று சாஸ்திரத்தை மேற்போக்கா படிச்சா நுனிப்புல் மேஞ்சா ஒன்னும் தெரியாது சாஸ்திரத்தை தெளிவா படிச்சாதான் நம்முடைய அனுபவங்கள் தெளிவாக்கப்படும் ஆகவே அதுக்குதான் இதை படிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இது சந்தை எனது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறதுனா என்னன்னா விபரீத பாவ நான் நிவர்த்தி இருக்கட்டும் இப்போ படிக்க படிக்க மரணம் பண்ண பண்ண தெளிதல் வருதா இல்லையா வரணும் சில சமயம் என்ன ஆயிடும்னா நமக்கு ஸ்ரத்த குறைவா இருந்ததுன்னா சோர்ந்து போயிடுவோம் இந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு தூரம் வேதாந்தத்தில் பரமஸ்ரத்தை இருக்குதுன்னு இந்த டெக்ஸ்டெல்லாம் நம்மளை ஒரு கை பார்த்துடும் இந்த அஜாதி நமக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் எவ்வளவு பரமஸ்ரத்தை இருக்கிறது நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு பார்த்து சொல்லிவிடு படிக்கிற போதே தெரியும் ஸ்ரத்தையில் குறைவு இருந்தால் சோர்வு வரத்தான் செய்யும் சோர்வில்லாம பொறுமையாக ஒரு ஒரு காரிக்கையும் என்ன சொல்றதுங்கிறத ஒரு தரத்துக்கு மூணு தடவை நாலு தடவை படித்தால் ஒழிய அது உள்ள போகாது இது உள்ளே போகணும் நான் எதுக்கு சொல்கிறேன் டிவி பார்க்குற போது அதில் நாம் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோன்னு வச்சுங்களேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்னோட அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசுல இந்த எதிர்நீச்சல்னு ஒரு சினிமா வந்து சொல்றேன் என்னோட அனுபவத்தை சொல்றேன் அந்த சினிமாவை போய் பார்த்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் மதுரை சிந்தாமணி தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க என்னுடைய பூர்வாசிரமத்தில் பந்துக்கள் வீட்டில் இருக்கிற போது அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போன போது அந்த சினிமாவை பார்த்தேன் அதில் அவன் அந்த ஆள் இந்த மாது இருக்கானே அந்த மாது படுற கஷ்டத்தை பார்த்து தியேட்டர்லயே அழுது ஒரு வழி பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடலே இப்படி கஷ்டப்பட்டானே அப்படின்னு ஒரே அழுக ஏ அது சினிமாடாது உண்மை இல்லடா எவ்வளவோ சொல்லி பார்த்தா அது என்னமோ எனக்கு அது பரம சத்தியமா இருந்தது அந்த நேரத்தில் அதுக்காக அழுது ஒரு ஒரு வாரம் நினைக்கிறேன் அந்த இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது என்ன அதுக்கு போய் உண்மையே இல்லாத ஒரு வெறும் கதை இது ஆனா அந்த கதை வந்து உண்மை போல சித்தரிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாரும் அவனு போட்டு படாத பாடுபடுத்தி அவனுக்கு வந்து அவன் பரம தரித்ரனா இருக்கான் எல்லாரும் அவனை வாங்கிட்டு இருக்காங்க மறக்கல இந்த கதை அவனை அத்தனை பேரும் வாங்குவாங்க அத்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் அவனை பாடாதப்படுத்தி அவன் இதுக்கடையில் அவன் படிச்சு அவன் ராத்திரி எல்லாம் வண்டி இழுத்து படிச்சு கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு ஏதோ சொத்து இருக்குன்னு எல்லாரும் சொல்ல போக எல்லாரும் வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் இவன் பேரில் ஆகா ஓஹோ நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் போகிறான் அத்தனை சாமான் அவனுக்கு ஃபேன் என்ன அது என்ன எல்லாம் கொண்டு வந்து வச்சு ராஜோபச்சாரம் பண்ணி கடைசியில் அது பொய்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கிண்டு போய் உண்மைதானே இந்த கதை கரெக்டாக சொல்றேண்ணா அவன் எல்லாத்தையும் தூக்கிண்டு போன உடனே எல்லாரும் அது அவனோட நிலைமைய பார்க்கணுமே ஒரு சினிமா வெற்றி வேண்டுமா எதிர் நீச்சல் சொல்றேன்னா அப்படி ஒரு சினிமா ஒரு இம்பாக்டி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் அதை நினைச்சு பேசுறோம் இருக்கணும் இல்லையா ஒரு சினிமா இத்தனைக்கு சத்தியமே இல்லாத ஒரு மித்தியா பிராத்தி பாசிக்கம் அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்னா நம்ம விவகாரத்தில் நடக்கிற அனுபவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்லணுமாய் ஆனா இது உண்மை இல்லைன்னு சாஸ்திரம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது கடைசியா பார்த்தோம் இந்த பயன்படுத்து அச்சித்தியான் எல்லாம் ஒரு பொருள் தான் என்ன பண்றான் இன்னும் பண்ணப்பட்ட கற்பனையினால் கற்பனையினால இதெல்லாம் சத்திய மாதிரி கருதுகிறான் அவைகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான் இந்த உலக வாழ்க்கை உண்மை என்றும் தன்னுடைய துன்பங்கள் உண்மை என்றும் தன்னுடைய துன்பத்துக்கு காரணம் சனி என்றும் அந்த சனிக்கு பரிகாரம் பண்ண வேண்டும் என்றும் அப்படி பரிகாரம் பண்ணிவிட்டால் போய்விடும் என்றும் பிறகு மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சனி வரும் என்றும் இப்படி எல்லாம் நம்பிக்கின்றே இருக்கான் பாத்தியமா நினைச்சு அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் போராடுக்கு இந்த ஜாக்கிரத அவஸ்தை இருக்குன்னா அதுக்கு இன்னொரு அனுபவம் அதே மாதிரி அங்கேயும் அத்தியாசத்தினால தத்ரைவ தத்திரைவன் அர்த்தம் சொப்னையே அது ஒரு அங்க இருக்கிற தேசகால வஸ்துக்களோட அங்கேயும் ஒரு சம்பந்தம் அங்கேயும் விவகாரம் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்படி சொப்பனத்துக்கும் ஜாகரத்துக்குமாகவே இவன் வந்து சொப்பனத்தில் இருக்கிற போது சொப்னத்தை சத்தியமாக நினைச்சு ஜாகிரத்துக்கு வந்ததுக்கு பிறகாவது சொப்பனத்தை விடக்கூடாது நிறைய பேர் சொப்னத்தையே சத்தியமாக நினைச்சுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கனவுக்கு பலன் புத்தகத்தில் எழுதி போட்டு இந்த மாதிரி கனவு வந்தா இந்த மாதிரி பலன் இந்த ஹோமம் பண்ணி என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கோம் ஜாக்கிரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சொல்லிச்சிருக்காங்கிரசுக்தி அதுதான் பெரும்பாலும் இருக்குற நேரம் அதிகமா சொப்னத்தில் இருக்கிற நேரம் அதிகமாக சுசுக்தியில இருக்கிற நேரம் அதிகமாக கணக்கு போட்டு பார்வோம் தன்னஞ்சறிவது பொய்யற்க ஆகையினால இருக்கவே இருக்கு சுசுப்தின்னா சுசுப்தியிலையும் ஜாகிரதலையும் இப்படியே மாறி மாறி திரும்ப திரும்ப என்னென்ன புனஷ்ட ஜன்மாந்தர கர்ம யோகாத் அப்படின்னு கைவல்ய பரிஷத்தில் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப இந்த ரவுண்ட்ல இருக்கான் என்னைக்கு இந்த அவஸ்தாத்ய விலட்சண விலட்சண விஸ்வத்தை விலட்சண விராட் ஹிரண்யர்பீஸ்வர விலக்ஷண துரிய சைதன்யமேவ அகம் அஸ்மின்னு புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் இது என்னன்னா பசி பசிய மூடஹாரி விவேகி மாத்தி போட அங்க சொல்றோம் அதாவது இப்படி தன்னுடைய தான் இருப்பதையே தான் கவனிக்காமல் இருக்கும் தன்னுடைய இருப்பை கவனிக்காமல் இருப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டு இருப்பதை கவனிக்காமல் என்ன இருப்பை கவனிக்காமல் அப்படி சொல்றோம் இருப்பை கவனிக்காமல் இருப்பை உணராமல் இருப்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இன்னல் உருகிறான் இப்படி போட்டுடும் சரியா இன்னல் உருகிறான் எல்லா இஇஇ தமிழ்நாடு ஆகையினால எல்லாத்தையும் இப்படி போட்டுடும் இருப்பை உணராமல் இருப்பதையெல்லாம் உணர்ந்து இன்னல் உருகிறான் உணர்ந்து இன்னல் இருப்பை உணராது இருப்பதையே உணர்ந்து இன்னலுகிறான் இப்படி எல்லாம் சொல்லி எதுக்காக சொன்னார் சொன்னேன் இல்லையா பஷி பசதி மூடஹா சங்கராச்சாரியர் அதாவது சன்னியாசிக்கு சொன்னார் சொன்னார் ஜட்டிலோ முண்டி லுஞ்சித்தேஷா காஷாய அம்பரை பகுக்ருத்த வேஷா பஷ்யபிச்சன பஷ்யத்தி மூடா அவனை சுற்றி சன்னியாச வேஷம் போட்டுருக்கான் சில பேர்லாம் சீரியஸாக சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை பிக்ஷ சாப்பிட்டான் தூங்கினான் என்ன பண்ணான்னா சாயங்காலம் உட்கார்ந்துதான் ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாஸ்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா ஆத்மாவை பார்க்கறதுக்கு தானே சந்நியாசம் வேஷம் உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷகான்னு கொடுத்துட்ட அப்படி போலி சுவாமிகள் வேஷதாரிகள் அப்படின்னு சொல்லி அதை கண்டனம் பண்றதுக்காக சொன்ன இதை மாற்றி சொல்றேன் ஞானிக்கு சொல்றேன் உலகத்தை பசியன்னப்பி பிரபஞ்சம் பசியன்னப்பி நஷியத்தி பார்த்தும் பாராதவனாய் இருக்கிறான் கண்டம் காணாதவனாக இருக்கிறான் இந்த உலகத்தை பார்க்கிறான் ஆனால் அதை பொருட்படுத்துபவனாக இல்லை அப்படி சொல்லி முடிச்சுட்டார் இனி அடுத்த காரிகள் படிக்கலாம் அதுக்கு பிறகு அர்த்தம் பார்க்கலாம் உபலம்பாத் சமாச்சாரா அஸ்தி வஸ்து நாம் जातिस्तु देशिता, देशिता सदा अस्ति அசா சதா உ ஆதி கௌடபாதாச்சாரியர் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு சில முக்கியமான கருத்தை சொல்ற எத்த நான் சொன்னாலும் நிறைய பேருக்கு இந்த ஜகத்துல இருக்கிற சத்தியத்துவ புத்தி போக ஏன்னா அவளை வெரி வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த பேசறது என்னது அத்வை திரும்ப சொல்லிகின்றே இருக்கும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கும் பல கோணங்களில் சொல்லிட்டு இருக்கும் அஜாதிவாதம் அத்வைத்தவாதத்தை திரும்ப திரும்ப சொல்றோம் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லா பெருசா படிக்கிறவங்களுக்கும் கூட என்ன மனசில் என்ன இருக்குன்னா இந்த அனுபவத்தை எப்படி இல்லை இல்லைன்னு சொல்றது இவ்வளோ தூரம் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய துவைத்த அனுபவத்தை இல்லைன்னு எப்படி சொல்வது நம்ம துவைத்த அனுபவத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை துவைத்த அனுபவம் இருக்கு ஆனால் துவைத்த அனுபவம் பொய்னு சொல்ல பொய் எப்படி தெரியும்னா ஏன் பொய் தெரியாத என்ன கனவு இல்லை பொய் தெரியறதான் இப்போ அதுக்குத்தானே இவ்வளவு நேரம் படிச்சுட்டே இருந்தது கனவு பொய் தானே பொய்ன்னு தெரியத்தானே செஞ்சுது அதுக்கப்புறம் கனவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா கொடுக்கறது இல்லையே அதே மாதிரி நீ வந்து சம்சாரியாக இந்த துக்கம் எப்படி போகணும்னு கேட்டதுனால தான் இவ்வளோ உபதேசம் இல்லை இல்லை எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்குன்னு ஆனந்தமாக நீ துவைதத்தில் இருக்கென்ன கவலை துவைதத்தில் நீ இருக்கிறது எனக்கு ஒன்றும் துக்கம் தாராள வந்து ஆனந்த என்ன வேணாலும் நீ தர்மமா இருந்தா போரும் வந்து அத்வைதத்துக்கு தான் நீ வந்தாகணும் பிடிக்க மாட்டேன் ஆனா உனக்கு நல்லது சொல்லுவேன் அத்வைத்தம் தான் உனக்கு மோக் அத்தம்தான் உனக்கு பூரணமான விடுதலையை கொடுக்கும் ஒரு நாளும் உனக்கு பூர்ணமான விடுதலையை கொடுக்காது இந்த நாம ரூப கர்மங்கள் எல்லாம் இருக்கு இத நல்லா உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதான் விசேஷம் அதாவது நம்ம எல்லாம் சப்ரயோஜனா தேசம் இந்த அனுபவம் இருக்கிறது இதுல நாமங்கள் இருக்கின்றன ரூபங்கள் இருக்கின்றன நாமங்கள் இருக்கின்றன கர்மங்கள் இருக்கின்றன உபயோகம் இருக்கிறது இந்த துவைத்தில உபயோகம் இருக்கு இந்த துவைத அனுபவம் இருக்கு ஆகவே இத வந்து நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இது ஒண்ணு மாத்திரம் இது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகம் ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு சொனத்துல கூட ஒரு தார்மாரா அதில் ஒன்றும் ஆர்டரே இல்லை அது எப்படி பாருங்கள் எவ்வளோ டீப்பாக போறோம் பாருங்க சொப்பனத்தில் ஏதோ ஆர்டர் இருக்கா என்ன தாறு மாறுமா இன்னமும் மாறி மாறி வருது நல்லது கெட்டது கலந்து வர்றது திடீர்னு மாமியார் இருக்கு ராட்சசி மாதிரி முகம் தெரியறது சொப்பனத்தில் சும்மா சொல்லி வைக்கிறேன் பயப்படாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படியே நடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த அந்த டிவியை அப்படி ஏதோ சூலம் கீழம் பார்த்துருப்பான் இந்த சூலம் என்ன இல்லாமல் வர்றது இல்லையா குலியர் பூதமா என்னமோ சொல்றாங்க அவ்வஸ்தார ஆனா இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தோட விவகாரம் எல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப கிரமமாக இருக்கு மழை காலத்தில் மழை பெய்யறது வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது விதைய போட வேண்டிய காலத்தில் போட்டால் விதை நல்லா பயிர் கொடுக்கிறது என்ன விசிஷ்ட தேச கால நிமித்தானாம் யுகோபாதான பிரம்மசூத்திரத்திலே சங்கராச்சரியர் பகவான் ஒருத்தன் இருக்கான் அஸ்தி பிரம்மங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொல்ற இந்த உலகத்தினுடைய ஆர்டர்ல எல்லாம் ஒழுங்கா இருக்கப்பா சமுதிரத்துக்கு கரையே கட்டாம சமுதிரம் இருக்கு சூரியன் இருக்கு சூரியனை பூமி வந்து சுற்றி கொண்டு சந்திரன் பூமியை சுற்றுறது எல்லாம் ஒரு கிரமமெல்லாம் ஒழுங்கா இருக்கிற உலகத்தை போய் சொனத்தை மிச்சியான்னு சொல்லணும்னா சொப்னத்துல ஒழுங்க சமா இது சமாட இருக்கு வளர்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு அந்தந்த வயசுல அழகா வளரும் வயசானா செத்து போறது எல்லாத்துலயும் ஒரு ஆர்டர் இருக்கிற பொழுது சொல்லுவீர்கள் எப்படி இருக்கு வரும் இவ்வளவு கிரமமோட இருக்கு ரொம்ப கிரமமா உலகம் நடக்கிறது சரியா இருக்கு என்னது அனுபவம் இருக்கிறது அதனால் உண்மை இந்த உலக அனுபவம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனவே உண்மை இந்த உலகத்திலே ஒழுங்குப்பாடு இருக்கிறது எனவே துவைத்தம் சத்தியம் எப்படி சொல்றோம் பாருங்க அத்வைதிகள் தான் பேசுறோம் இப்ப அனுபவம் இருப்பதால் துவைத்தம் சத்தியம் பயன் பயன் உடையதாக இருப்பதால் துவைத்தம் சத்தியம் சந்தேகமே வந்துடும் நம்ம துவைத கட்சியா அத்வைத கட்சியான் துவைத்தம் சத்தியம் அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன் ஒழுங்குப்பாடு இருப்பதால் துவைத்தம் சத்தியம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஜகத்தில் அது அத்வைதம் கொடுக்குமா கொடுக்க என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் என்னன்னு கேட்டால் நமக்கு பாதுகாப்பு தேவை நமக்கு பாதுகாப்பு தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படி பாட்டே இருக்கேன் ஆகையினால தனிமையாக இருக்க முடியாது எனக்கு என்னன்னா எனக்கு யாரது எனக்கு தொணவென சம்பந்தம் எனக்கு ஒரு சம்பந்தம் தேவை ரிலேஷன்ஷிப் வேணும் எனக்கு செக்யூரிட்டி வேணும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் உண்மைதானே அது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கா இல்லையா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அது மாத்தமில்லை இன்னொரு ப்ராப்ளம் நான் நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவனாகவும் இருக்கணும் எனக்காக ச இருக்கணும் சிலருக்காகவும் அது நிறைய பேர் நினைக்கிறாங்களான்னு சந்தேகம் தான் இருக்கு பரவாயில்ல சிலருக்காகவும் நானும் இருக்கணும் அவங்களுக்கு நாம் பாதுகாப்பு எனக்கு அவங்க பாதுகாப்பு இல்லாத கணவன் மனைவி என்ன சொல்லிருப்பாங்க உங்களுக்கு நான் குழந்தை எனக்கு நீங்க குழந்தை மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரும் குழந்தையா நினைச்சு போகணும் அப்படித்தானே சொல்லிக்கணும் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நாமே குழந்தை திரும்ப சொ நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நாமே குழந்தை முடிச்சு விடணும் அப்போ வந்து என்ன ரிலேஷன்ஷிப் தேவை எனக்கு ஒரு சம்பந்தம் தேவை எனக்கு ஒரு துணை தேவை துணை இருந்தால்தான் எனக்கு பாதுகாப்பு இல்லாட்டி எனக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால தான் சன்னியாசியை பார்த்து சில பேருக்கு இரக்கமாக இருக்கு ஒரு துருமே இல்லை ஏதாவது வந்தா யார் பார்த்துப்பா மடாதிபதி பீட்டாதிபதி சமாச்சாரம் யாராவது பார்த்துப்பாங்க கொஞ்சமாக பியூர் சன்யா சுத்த சன்னியாசி யாருக்குமே தெரியாத சுவாமி சன்னியாசி இவன் இன்னைக்கு போயிட்டார் குகையில் இருக்கார் ஒருத்தரோடையும் கிடையாது ஒரு சிஷ்யம் கூட கிடையாது யாரையும் வச்சுக்கலாம் தன்னன் தனியா இருக்கார் அதுக்கு ஒரு தில்லு சாஸ்திரம் சொல்றது ஏகாக்கி நமத்தே அது உபனிஷத்திலே இந்த பிரம்மனுக்கே இந்த பிராப்ளம் வந்து தனியா இருந்து பயம் வந்து அப்புறம் என்ன பண்ணார ஒரு துணையை தேடினாராம் எப்படிலாம் வந்துரு தான் நம்ம எல்லாரும் தனியா என்ன தனியா விட்டுட்டு போயிடாதே எனக்கு அப்புறம் பயமா இருக்கும் படிக்கிறதெல்லாம் அத்வைதம் சனியாண்டு போய்ட்டு ரெண்டு இருக்கு ஏகாக்கி ரமத்தை நிறைய பேருக்கு ஏகாக்கியா இரு ஏகாந்தமா இருந்தா முடியவே முடியாது நரகம் தாங்க முடியாது யாருக்கையா கொஞ்சம் புலம்பனும் ஒன்னும் வேண்டாம் எல்லாருடையும் இருந்து பேசாம இருந்து சொன்னா போ மௌனமாயிருமா நிறைய பேரால ஐயோ எத்தனை மணி நேரம் அதுவே நிறைய பேரால முடியல மௌனமா இருக்கிறதே நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம்தான் தனியா இருக்க நிறைய பேருக்கு முடியவில்லை எனக்கு யார் இருக்கா எனக்கு அண்ணா இருக்கா தம்பி இருக்கானா ஒருத்தருமே இல்லை நான் தன்னன் தனியனாக இருக்கேன் நம்ம வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அவருக்கு பாவம் யாருமே இல்லை அப்படி சொல்கிற போது அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா அது அவருக்கும் பாவம் புரியல அவருக்கும் ஞானம் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அவரை என்னென்னா நான் ஒருத்தருமே இல்லாத அநாதன்னு அநாதஹா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இந்த தனியாக இருக்கிறதுங்கிறது இன்செக்யூரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க பாதுகாப்பு இன்மை எனக்குன்னு ஒருத்தருமே இல்லை நான் செத்தா எனக்கு வாக்கரிசி யார் போடுவான் யாரோ போடுறான் போடாட்டி போடுறான் இதை பத்தி என்ன நான் செத்தா வாக்கரிசி எனக்கு யார் போடுவா இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப என்ன நம்ம கல்ச்சர்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கா அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு கவலை செத்து போனா எனக்கு எவன் தேவசம் பண்ணுவான் இப்படி பலவிதமான மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஆக எல்லாருக்கும் என்னன்னா அத்வைத்தம் பயமா இருக்கு நேசிக்கிறேன்னே தவிர உனக்கா நான் நேசிக்கலாம் நீயும் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் அதே கதை தான் நம்ம குழந்தைகளுக்காக வாழல நமக்காகத்தான் வாழ்றோம் சும்மா நம்மளை நாமளே ஏமாத்திக்கைத் நம்மளையே தெரிஞ்சுக்க வேண்டாமா மைத்ரேயி அதான் சொல்லிக் கொடுங்க அரே மைத்ரேயி ஆத்மாவா திருஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசி தவியா அப்ப இது புரிஞ்சுங்க என்னெல்லாம் இருக்கு இது அனுபவபூர்வமாக இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஒழுந்து பாடோடு இருக்கிறது அது மாத்திரமில்லை பாதுகாப்பை தருவதாக இருக்கிறது துவைதம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அத்வைதத்தில் யாரையும் சார்ந்திருக்க முடியாது ஏன்னா சார்ந்திருப்பது பொய் அப்படிங்கிற ஞானம் இருக்கு ஆகையினால சார்ந்திரு நான் யாரையும் வெறுக்கவும் போறதில்லை அன்பையும் பொழிய போறதும் கிடையாது ஏன்னா அன்பை பொழிவதற்கு என்னை தவிர யார் இருக்கிறார்கள் வெறுப்பதற்கு என்னை தவிர யார் இருக்கிறார்கள் யாரையும் நான் வெறுக்க முடியாது யாரையும் நான் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் ஒன்னும் கண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் அன்பு அன்பு செலுத்தலாம் பாருங்க அந்த அன்பு தான் சாஸ்வதம் பிறகு இருக்கிற அன்பு இருக்கு பாருங்க விவகாரத்தில் அந்த அன்பு ஞானபூர்வகமான அன்பு அந்த அன்பு தான் உயர்ந்து அது அப்புறம் பார்ப்போம் ஆக இப்போ எத்தனை விஷயம் சொல்லிட்டேன் அனுபவிக்கப்படுவதால் ஒழுங்குப்பாடு நிறைந்திருப்பதால் ஒழுங்குப்பாடே வடிவெடுத்திருப்பதால் மிகுந்த பயன் இருப்பதால் நமக்கு பாதுகாப்பு இருப்பதால் மே சத்தியம் அத்வைத்தம் வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு யாரு சொல்றான் அதிகாரி சொல்றான் மந்த அதிகாரி மத்தியம அதிகாரி சொல்றான் அவனுக்கு தைரியம் இல்லை பலம் மாதிரி மனோபலத்தை கொடுக்கிறது எதுவும் இருக்க முடியாது உச்சி மீது வானிடிந்து அச்சம் இல்லை பண்டார பாட்டு தானே பாரதியார் அதுக்கு பேரே பண்டார பாட்டுன்னு எழுதியிருக்கார் பண்டார பாட்டு தலைப்பு கொடுத்து தான் எழுதியிருக்கா இங்க கவுடபாதாச்சாரியார் சொல்றார் அப்பன்னா எது சாஸ்திரத்துல ஜாதி உபதேசம் பண்ணப்பட்டது ஜாத்தின் சிருஷ்டி சிருஷ்டி கிமர்த்தம் உபதிஷ்டி சாஸ்திரேஷுல எண்ணத்துக்கு ஜாதி சொல்லப்பட்டது நீங்க இவ்வளவு தூரம் தர்க்கத்தை வச்சுக்கொண்டும் சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டும் அஜாதி சித்தாந்தம் பண்ணுகிறீர்களே இப்படி இத்தனை ஸ்லோகம் ஆயிடுது நாற்பத்தி ஸ்லோகத்தை தான் இதை பத்தி பேசுறார் நாற்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் இப்படி பேசிக்கொண்டிருந்தார் அவரே சொல்லிக்கிறார் கவுடபதாச்சாரர் தானே இந்த கேள்வியை கிளம்பிக்கிறார் இவ்வளவு நேரம் வைத்திரமா இருக்கட்டும் இந்த பிரகரணமாக இருக்கட்டும் எல்லா பிரகரணங்கள்லையும் நீங்க என்ன சொன்னீர்கள் இந்த ஆகவ பிரகரணத்தில் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் பதினாறாம் ஆகம பிரகரணத்தில் உபதேசாதோத்தம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சுக்கணும் எல்லாமே ரொம்ப அழகு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஆகம பிரகரண ஸ்லோகங்கள் காரிக்கைகள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா தெல்ல தெளிவா புரியும் விளங்கும் அந்த கருத்தை தான் இங்க சொல்றார் யர் இங்க திரும்ப சொல்ற எதுக்கு இந்த உபதேசிக்கப்பட்டது அறிஞர்களால் என்னத்துக்கு சிருஷ்டியை பத்தி இவ்வளவு தூரம் நிறைய சொன்னது எதுக்காக அப்படின்னா சொல்றார் கேட்டு சொல்ற இல்ல அஸ்திவாதின அஸ்திவஸ்துனாம் அஸ்திவஸ்துனாம்னா என்னஅர்த்தம் இந்த ஜகத்தை வந்து சத்தியம்னு நினைக்கிறவர்கள் அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஜத்து சயம் அனுபவம் சொல்லப்படுற அஸ்தி நாம் தேசிக்கப்பட்டதுனா உபதேசிக்கப்பட்டது உபதேசித்து அருளப்பட்டது எவர்களால் புத்தை புத்தர்களால் புத்தர்கள்னா யாரு அறிஞர்களால் பிரம்மவித் தை அறிந்தவர்களால் அறிந்தவர்களால் சொல்லப்பட்டது ஏன் அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் அஜாதி தான் சித்தாந்தம்னா இதையே சொல்லிக் கொடுத்தார்கள் உபலம்பாத் சமாச்சாராத் அஜாத்தே திரசதாம் அஸ்திவாஸ்து நாம் படிக்கணும் உபலம்பாத் உபலம்பாத் அர்த்தம் அனுபவமாக இருப்பதால் உபலம்பம்னா உபலம்பனம் அப்படின்னா இது அப்படியே நல்ல இதைத்தான் கிரகிச்சுருக்கோமே அறிபவனாக அறியப்படும் பொருளாக கிரகிக்கப்படுவதால் இந்த துவைதம் நல்லாவே உபலம்பனமாக இருக்கு பிரத்யக்ஷமா தெரியறது உலகம் இருக்கு உலகத்தில் பிரிவுகள் இருக்கு இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு இருமைகள் இருக்கு எல்லாம் இருக்குங்கிற அனுபவம் இருக்கு உபலம்பாத் அனுபவா அனுபவமாக இருப்பதால் இந்த துவைத்தம் அனுபவமாக ஏற்கனவே இருப்பதால் சாஸ்திரம் யார்கிட்ட பேசுறது உலகத்தில் இருக்கிறவங்க தான் பேசுறது அவனுடைய அனுபவம் என்ன துவைத்தமா துவைத்தமா அவனுக்கு அவனுக்கு அனுபவம் முதல்ல துவைதந்தான் தெரிஞ்சிருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது துவைதம் தெரிஞ்சிருக்கிற துவைதத்தையே தெளிவா அவனுக்கு புரிய வைக்கணும் அவன் துவைதத்தையே சரியா புரிஞ்சுக்கல துவைதத்தையே சரியா புரிஞ்சாதவனுக்கு புரிஞ்சிக்காதவனுக்கு அத்வைதத்தை உபதேசம் பண்றது படைப்பையே சரியாக புரிந்து கொள்ளாதவனுக்கு படைப்புக்கு அப்பால் இருக்கும் பரம தத்துவத்தை எப்படி உணர்த்துவது அப்ப எப்படி என்ன பண்ணணும்னா முதல்ல படைப்பையே தெளிவா அவனுக்கு சொல்லணும் அதுக்காக சொல்றார் உபலம்பா அனுபவமாக இருப்பதால் பிரத்யப் பிரமாணம் மிகவும் பிரபலமாக இருப்பதால் எல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா இதுதானே நான் ரொம்ப நம்புறேன் என் கண்ணு காது மூக்கு நாக்கு தோலைத்தானே நான் ரொம்ப நம்புறேன் என் புத்தியைத்தானே நான் ரொம்ப நம்புறேன் ஆகையினால் அது தர கா அது தர்ற அனுபவங்களே நான் உண்மையு நம்புகிறேன் என்னை நான் உண்மை என்று நம்புகிறேன் நான் என்னை நானே இந்த உடம்போட என்னுடைய நான் என்னுடைய உடம்பு உண்மை எனது மனது உண்மை எனது அறிவு உண்மை நான் காண்கின்ற காட்சி உண்மை கேட்கின்ற ஒலி உண்மை நுகர்கின்ற மனம் உண்மை சுவைக்கின்ற சுவை உண்மை தொட்டு உணர்கின்ற ஊறு உண்மை இத்தனையும் உண்மை என்கின்ற அனுபவம் எனக்கு ஸ்பமாக இருக்கிறது இந்த அனுபவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆகையினால இது இருக்கு உபலம்பா அப்புறம் என்னது ஒழுங்குப்பாடு ஆங்கிலத்தில் இதுல வந்து ஒரு ஒழுங்குப்பாடு இருக்கிறது இந்த பூமி சுழன்று கொண்டிருப்பதும் பருவங்கள் மாறுவதும் நம்முடைய உடல் மாற்றங்களும் குழந்தையாயிருந்த உடம்பு இப்படியெல்லாம் வளர்ந்து பெருசாயிருக்கு இந்த மாதிரி பருவ மாற்றங்கள் புறப்பருவம் அகப்பருவம் எல்லா பருவமும் மாறுகின்றன எல்லாவற்றிலும் ஒரு முறை இருக்கிறது ஒழுங்குபாடு இருக்கு இந்த உடம்புக்குள்ள எல்லாம் ஒரு ஒழுங்குபாடு இருக்கு ஹார்ட் இருக்கு கிட்னி இருக்கு பிரெயின் இருக்கு எல்லாம் சிஸ்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா உடம்புக்கு கஷ்டமாயிடும் அதுவும் அனு ஆரோக்கியமும் அனுபவபூர்வமாக இருக்குது நோயும் அனுபவபூர்வமாக இருக்குது இதில் ஒழுங்கு இருக்கப்பா ஏதாவது தண்ணி சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போய்டும் சாப்பாடு சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஆகையினால இது ஒழுங்குப்பாடு இருக்கு இது ஒன்று ரெண்டு அடுத்தது என்னன்னா இதெல்லாம் விட்டு சன்னியாசியா போறது பயமா இருக்கு சன்னியாசியா போனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுமே நீ அத்வைத்தி இருக்கிறதா பிரதானம் மத்த தர்மாச்சாரங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தபடிதான் ஆனா நமக்கு என்னன்னா அதுவே பயமா இருக்கு ஏன்னா கர்ம போய் கேட்டா என்ன சொல்லுவான் கர்மகாண்டி என்னைக்காவது சன்னியாசியை பத்தி ஒத்துப்பானா சன்னியாசத்தோட தர்மம் புரியுமா கர்மகாண்டிக்கு புரியவே புரியாது பரம தாத்யம் தெரியுமோ கர்மகாண்டிக்கு பெரும்பாலும் தெரியிருந்தா உச்சேஷம் சன்னியாசியை சுத்தி கர்மகாண்டி இருந்தா சன்னியாசிக்கு ஆபத்து தான் அதனால சன்னியாசி சன்னியாசி வந்து ஜாகிரதையா அந்த ஜான நிஷ்டனா இல்லைன்னா கர்ம காண்டி ஓவர்பவர் மேலே இது ஏன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயம் தெரியலன்னா போச்சு ஒரு வழி போயிடுவார் ஜாகிரதையாக இருக்கணும் அழகா பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா வேத பூர்வமும் சமுதாயத்துக்கு வேணும் வேதாந்தம் ஆனா வந்து வேதாந்தம் வந்து வேதபூர்வத்தை மட்டமா நினைக்காது ஆனா அதே சமயம் வேத பூர்வத்திலே இருக்கிறதையும் வேதாந்தம் விரும்பம் தெரிஞ்சுக்கலாம் நிறையத்தையும் நம்ம கவனமா பார்த்தால் வழிய விளங்க அதனாலதான் ஈசா வாசத்தில் என்ன சொல்லி முதல் மந்திரம் என்ன சொல்றது ி ஜத்திய ஜத் ஈ மந்திராத்தி கவிதீதிச்சகத்தியம் ஈஷா வாசியம் முடிச்சுடு சந்நாசம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டனா இருவன் குருவன் ஜிஜிவிஷே சரி கர்மாவையாவது தர்மமா பண்ணிண்டு ஒழுங்கா இரு அப்படின்னு அடுத்தது இது முடியலன்னா கிருஷ்ணனே கீதையில எப்படி பன்னெண்டாவது அத்தியாயத்துல எடுத்த உடனேயே இதத்தான் சொல்ற நிர்குண பக்தியை தான் சொல்ற நிர்குணக்தி பண்ண முடியலை வாங்குற சகுண விஸ்வரூபி பண்ணுங்கிறார் சகுண விஸ்வரூபி பண்ண முடியல சகுண ஏக்தி பண்ணுங்கிறார் அதெல்லாம் மானச கர்மாதான் இருக்கு மானச கர்மா என்னால பண்ண முடியல அப்படின்னா காக வாசிக கர்மத்தையாவது உருப்படியா பண்ணு அந்த காகிக வாசிக கர்மத்தையாவது பலனக்கருதி பண்ணினா கூட பரவாயில்லை தர்மமா பலனக்கருதி பண்ணு அதுக்கு கீழே இடமே இல்லை அதர்மாச்சரணம் தான் இருக்கு கிருஷ்ணர் அக சித்தம் சமாதாத்தும் நோஷி மிஸிரம் அபியாசாத்தும் தனஞ்சய எல்லாம் படிச்சு பார்த்தா கிளீனா இருக்கு பாருங்க அப்ப முதல்ல அதை சொல்லி பாக்குற இது சரி இல்ல இதுல அதே மாதிரி சில சமயம் இங்கிருந்து ஆரம்பிப்போம் சில மேலிருந்து ஆரம்பிப்போம் எடுத்த உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார் எடுத்து எடுத்த உடனே வந்து கர்மயோகமா சொன்னார் கர்மயோகம் அதனால நீ அனாவசியமா கவலப்படுற ஆத்ம ஜானி கவலப்பட மாட்டான் தானே முதல்ல சொன்னார் நித்திய சர்வகதானோயம் சனாத்தனா தஸ்மார்வாணி பூதானி நம் சோசித்து மருகசி நைவம் சோசித்து மருகசி நான் சோசித்து மருகசி தற்ற கா பரிதேவனா இப்படி எல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொன்னதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கப்புறம் முடியல என்ன உடனே இறங்கிட்டார் கொஞ்சம் அபிச்சா வேகம்பித்து மருகசின் அப்புறம் என்னன்னா யோகரு கருமாணர் அப்புறம் முடி கேட்டா என்ன கா பாஷா பழைய ஆரம்பிச்சிட்டார் சங்கராச்சாரிய ரொம்ப அழகா சொல்றார் ஞானயோகத்தை சொல்லி ஞானயோகத்தை உபேயமா சொல்லி கர்மயோகத்தை உபாயமா சொல்லி அப்படி மூணாவது அத்தியாயத்தில் சொல்றார் இங்கேயும் பாருங்க ஆரம்பிச்சது ஞான யோகம் இரண்டாவது அத்தியாயத்தில் முடிச்சது ஞான யோகம் எடையில சொன்னது கர்மயோகம் எதுக்கு சொல்றேன் அஜாத்தேஹே திரசதாம் ஏகாத்மவாதம் இருக்குமாதம் ஒரே ஆத்மா தான் இருக்கு இரண்டாவதா ஒண்ணுமே இல்லை சம்பந்தமே கிடையாது அதுக்கு பயப்படுகிறார்கள் இந்த தனியா இருக்கிறதுக்கு அத்வைதத்தை கண்டு பயப்படுறான் பாய் அஜாத்தே சதா திரசான் எப்போ இதை கண்டு பயப்படுறான் சதாத்ரதாம் அஸ்திவஸ்துத்வாதினாம் புத்தி தேசிதா எது உதேசித்தா ஜாதிஹி தேசிதா அவர்களுக்கு இந்த படைப்பானது சத்தியம் என்று சத்தியம்னா என்ன அர்த்தம் வியாபகாரிக திருஷ்டியில சத்தியம் என்று அவர்களுக்காக உபதேசிக்கப்பட்டது ஆனால் உண்மையிலே கிடையாது அது மாத்திரம் இல்லை சங்கராச்சாரியாருடைய வியாக்கியானத்தை நான் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கு அவருடைய கமெண்ட்ரி படிக்கிறதுக்கு அவர் சொல்றார் யாபி புத்தைஹி அத்வைத்தவாதிபிஹி ஜாத்திகி தேசிதா உபதிஷ்டா அதையும் ரொம்ப அழகாக அத்வைதவாதிகள் தான் ஜாத்திய உபதேசம் பண்ணார்கள்ங்கிற அஜாத்திய ஜாத்திஹிசிதா உபதிஷ்டா என்ன நீங்கள் சொல்லி உங்கள் குரூப்பில் தானே சொன்னாங்க முதல்ல நீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க இப்ப திடீர்னு இப்படி ஒரு அஜாதிவாதத்தை வச்சுன்னு கழுத்தறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த உபனிஷத்துல இந்த உபனிஷத்தில் பார்வைுடையவர்கள் அத் உடையவர்கள் கோணத்தை உடையவர்கள் என்ன சொல்றது என்ன ஜாதி உபதேசம் உபலம்பனம் உபலம்பனம் ஒழுங்குபாடு தெரியுமா சமா ஆசிரமாதி தர்ம சமா ஒரு உபசர்க சமாத்துக்கே அம்மாச்சாரியூஸ் என்ன சமாச்சாரம் உண்மையிலே சமாச்சாரத்தோட கதி எப்படி ஆயிடுத்துல ஹிந்திலயும் தானே சமாச்சாரங்கிறது அர்த்தம் கர்ம சமா இருக்கு சமாரணா ரொம்ப கிளீனா இருக்கு இதே ரொம்ப அழகா இருக்கான் வைத்திகள் என்ன நம்ம வர்ண தர்மங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் வெரி குட் சிஸ்டம் இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து அன்டிஸ்டர்ப் சிஸ்டம் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு தர்ம வியவஸ்தான் இருக்கு ஒினி சி சொன்னா மாதம் பதில் வரும் ரொம்ப கர்ம காண்ட பிடிப்பு ஜாஸ்தியாயிருக்கிற ரொம்ப பற்று இருக்கு ஆனா அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு ரொம்ப அழகாக எழுதுற ஸ்ரத்ததானா நாம் கர்மகாண்டத்தில் ரொம்ப ஸ்ரத்தை இருக்குது உலக வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு யார் பாருங்கள் யாரை பற்றி பேசுகிறாரும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற துவைத்த பக்தனை பார்த்து பேசுகிறார் தேனாசம் கிருபண ஸ்மிருதான் முதல்ல என்ன சொன்னார் அதனால இவன் கிருபணன்னார் இங்கே பாருங்க இன்னொரு ஸ்லோகம் இருக்கு கடைசியில் வர்றது ஒரு காரிகை அந்த ஸ்லோகத்தை கூட பார்க்கலாம் தொண்ணூற்றி ஸ்லோகம் वैशारद्यम वैनास्ति भेदे विचरता सदा भेद पृथ्वादा तस्पण स्मृता अंग सुन अद्वैत प्रकरण मोदल श्लोकमें उपासनाश्रितो धर्म उपासनाश्रुतो धर्म जाते ब्रह्मी वर्तुत्पत्ज அந்த ஒன்னுலேயும் கூட நீங்கள் நம்பர் நைன்டி ஃபோர்னு போட்டுக்கலாம் இந்த நைன்டி ஃபோர்ல அத்வைத பிரகடன நம்பர் ஒன்னுன்னு போட்டுக்கலாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி சொல்றதுக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் என்ன சங்கராஜா சொன்னார் ஸ்ர்த்ததா அவங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கு கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை இருக்கு நிறைய பேர் பாருங்கள் கோயிலுக்குள்ள கிளாஸ்ல இருக்காது நெய்விளக்கில் தான் ஸ்ரத்தை நெய் விளக்கு என்ன பயம்னா அந்த நெய்விளக்கு நெய் விளக்கு வச்சிருக்கும் அங்கேயும் அத்வைத்த படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கலையே ஸ்ட்ராங்கா அத்வைதத்துக்குள்ள வரவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க அதனால தானே கிருஷ்ணர் சொன்னார் மனுஷியான சஹஸேஷு கஷ்டித் சித்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மனிதர்கள் அவர்கள் யாரோ சில பேர் தான் வர்றாங்க அவர்களையும் கௌடபாத காரிகைய புரிஞ்சுக்கிறவன் எவ்வளவு தியாகேன ஏகே அமிர்தத்வமான தியாகத்தினால யாரோ சில பேர் தான் மோட்சத்தை அடைகிறாங்க அதனால் அவ்வளவு சுலபம் இல்லை அத்வைதம் படிக்க ஆரம்பித்தாலும் ரியல் அத்வைதம் எங்கேன்னு உள்ள போக போகுதுதான் தெரியும் இப்படி அடித்து நிபாத்தம் பண்ணுறதுமோ இல்லாமல் பண்ணுற துவைத மர்தனம் பண்ணிட்டு இருக்க எவட பார்த்தாச்சாரியர் துவைத்த சம்ஹாரம் பண்ணுற ஆனால் துவைத சம்ஹாரம் பண்ணுறதையே என்ன பண்ணுறாருன்னா துவைத்தத்தில் இருக்கிறவனை மதிக்கவும் செய்கிற அதான் இங்கே பார்க்குறோம் ாம் ஈஸ்வல் அஸ்தி வஸ்து நாம் ஈஸ்வல் ரொம்ப உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கர்ம காண்டத்தை அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது கிருஷ்ணர் கீதையில் சொல்றார் சத்வா நரூபா பவதிஷ்ர்தேவசம் கூட சொன்னார் தேவான் யக்ஷரக்யே யஜந்தே தாமசாஜன சாத்விகனுக்கு இருக்கிற தாமசனுடைய மூணா பிரிச்சு சொன்னார் கிருஷ்ணர் இங்கேயும்னா சத்வத்தி சத்வத்திற்கு வரணும் ஒரே ஆனந்தமா இருக்கும் ஆக ஸ்ரத்ததானாம் அதிகல் டு போட்டுக்கணும் அஸ்திவஸ்துவாதினாம் அப்படின்னா அஸ்தி பாவஹா இத்தியவம் வதனசீலானாம் ஈஸ் இவல் டு திருட ஆக்கிரஹவ தான் ஈஸ் இவல் டு ஸ்ரத்த தானா ஸ்ரத்த தான போட்டுக்கணும் துவைதானா துவைதாஸ்திர ஸ்ரத்த தானானா அப்படி அர்த்தம் பொதுவாக ஸ்ரத்த தானானு போட்டதுனால தப்பு இல்லை ஏன்னா அவங்க ஸ்ரத்த இருக்கு வந்துடுவாங்க கொஞ்ச நாள் ஆகும்வே அர்த்தோபாயத் பிரயோஜனத்திற்காக சா தேசிதா ஜாதிஹி தேசிதா அந்த படைப்பானது சிருஷ்டியானது உபதேசிக்கப்பட்டது தாம் கிருணந்து नतु சொல்லாத்தி தேசிதா அறிஞர்களால் படைப்பு சொல்லப்பட்டது ஜாதி சொல்லப்பட்டது ஜாத்தினா சிருஷ்டி சிருஷ்டி சொல்லப்பட்டது சொன்னதற்கு காரணம் அது பரமார்த்த புத்தியில் சொல்லவில்லை அது வியாபகத்தை அபியாசம் பண்றவனுக்கு அவனுக்கு என்னாகும்னா ஸ்வயமேவ அஜாத்வய அஜ அத்வய ஆத்ம விஷய விவேகா பவிஷ்யத்தி இது நது பரமார்த்த புத்தியா அவன் வேதாந்தத்துக்கு வருவான் அதனால தேஹி ஸ்ரோத்ரியா எப்படி பேசுறாங்க இது நான் இது வரைக்கும் படிக்கலை சங்கர பாஷியம் ஜாஸ்தி படித்தோம்னா அதுலேயே டைம் போயிடும் அதனால அதெல்லாம் சொல்றதில்லை தே ஆனால் இந்த ஒரு பாஷியத்தை மாத்திரம் சொல்லணும்னு நினைச்சு தேஹி ஸ்ரோத்ரியாக எப்படி சொல்லுங்கள் அவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் ஸ்ரோத்ரியாக வேதம் படித்தவர்கள் ஸ்தூல புத்தித்வா பாருங்கள் நினைக்கிற தர்மத்தை உயர்வா நினைக்கிறவனே ஸ்தூல புத்தின்னு சொன்ன விஷய சுகத்தை நினைக்கிறவனை என்ன சொல்றது எப்படி இருக்கு பாருங்க நமக்கு இந்த இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ஏதோ கடவுள்கிட்ட பக்தி வச்சு ஒழுக்கமா இருந்தா போறோம் நினைக்கிறேன் நினைக்கிறோம் அவனையே யார உலக விஷயத்தி பகவான் பண்ணி ரொம்ப இதா இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்றார் தேகி ஸ்ரோத்ரியாக ஸ்ரோத்ரியாக அர்த்தம் வேதம் படித்தவர்கள் வேதாத்தியனம் பண்ணினவர்கள் பூர்வ மீமாசை செய்தவர்கள் படிச்சிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்பவுமே கிரியாவிசேஷம் போகை பிரதி போகை பிரசக்தாம் அதான் ஸ்தூல புத்தித்வாத் அஜாத்தே அஜாதி வஸ்துனஹா சதா திரஸ்யந்தி ஆத்மநாசம் மன்யமான அத்வைத்துக்குள்ள போயிட்டா நாமளே அழிஞ்சு போயிடுவோம் விசிஷ்டாத்வை சொல்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஐயோ இப்படி அழிச்சுக்குவான் போட்டிருக்கேன் நம்மளே அழிச்சுக்குவோம் போறேன் இந்த அத்வைதி நம்மள உண்டு இல்லேன்னு பண்ணிடுவான்ப்பா ஆத்மநாசம் மன்யமான அப்படிங்குற தற்கொலைக்கு சமானம் தனித்தன்மை அழிஞ்சு போயிடுறது நீங்கிறதையும் எல்லாத்தையும் அழிச்சுட்டா என்ன இருக்கும் அப்படின்னு ஆத்மநாசம் மன்யமான அவிவேக்கினா இத்தியா எப்படி பார்வையோ எவ்வளவு அழகா தூக்கி கிழப்படுற தேகி ஸ்ரோத்ரியா அப்படி சொல்லி ஸ்ரோத்ரியர்கள் அஜாத்தே அஜாதி வஸ்துனா சதா திரி ஆசம் அவிவேக்கினாயு அது வந்து உபாயத்துக்காக சொல்லப்பட்டது சிருஷ்டிய பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசணும் சாஸ்திரம்னா அது புத்தி அவ்வளவு லெவல் அதுக்காக சொன்னார் இனி அடுத்த காரிகையே நாளை காலையில் எப்படியும் முடிச்சுடுவேன் நாற்பத்தி ஏழில் முடிச்சுடுவேன் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்லோகமாக இருக்குது அதோடு முடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிக்கிறதுலையும் ஒரு ஒழுங்கு வேணுமே ஏவம் ந ஜாயத்தே சித்தம் ஏவம் தர்மா அஜாஸ்மிருதாக ஏவமேவ விஜாநந்தா ந நபதி விபரியஜே அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் பொருத்தமாகவே இருக்குது நீங்கள் இதுலேருந்து ஆரம்பித்ததாக சொல்லப்போனால் இந்த டாபிக் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும்னா இருபத்தெட்டாம் ஸ்லோகத்தில் தஸ்மான ஜாயத்தை அதனுடைய விளக்கத்தையே இங்கே இவ்வளவு தூரம் சொல்லி ஏவம்ன ஜாயத்தை சித்தம்னு முடித்தார் எங்க நாற்பத்தி ஆறுல இதை தொடர்ந்து பார்த்து இன்னும் ஸ்லோகம் இருக்கு மூணு நாலு காரிக இருக்கு முடித்துடலாம் ஓம் ஜாகிரதா முக்தம் ஜாகிரதா கதா ஓம் காரைக்கசுவே தன்னியரோ குருராத்மேதி மூதவி வோமவா திணாமூர் நம அய்யுள்ளே நிறு அனந்தமாண்டயே உபதேஷிக்கெழிவந்த குருவே போற்றி உய முத்தும்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 சமீ <laughs>